ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஷிர்தங்கரதல்தர்மங்களி நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே அடுத்ததாக திலம் திலகானே எள்ளினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தர்மசாஸ்திரம் புராணங்கள் விரிவாக காட்டுறது எள்ளுங்கிறது பிதக்கர்மாக்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் எப்படி சொல்கிறதுங்கிறத பார்த்துட்டும் அதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது புராணங்களில் அதை விரிவாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல ஸ்ராத்திற்கு எந்த எள்ளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எு மூன்று விதம் கருப்பு நிறத்தில் உள்ள கருப்பெள்ளு மஞ்சளும் சகப்புமாக கலந்த சகப்பெள்ளு மூன்றாவது வெள்ளை எள்ளு இப்படி மூன்று விதமாக எள் இந்த மூன்று விதமான எள்ளையும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி உபயோகப்படுத்தணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது விஷயமாக கருட புராணம் நமக்கு சுக்லேஸ்திலேஸ்து தேவானாம் ரிஷீனாம் சபலை ஸ்திலை கிருஷ்ணஸ்திலை பிதீனாஞ்ச நராணாம் ஷாலி தண்டுலை தேவகாரியங்களில் நாம் எள் உபயோகப்படுத்தும்படியாக வர்ற பொழுது வெள்ளை எள்ள உபயோகப்படுத்தணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற பொழுது அதேபோல் சில ஹோமங்களில் திலமும் திரவ்யமாக வரும் ஹோம திரவ்யமாக எள்ளும் வரும் அங்கே வெள்ள எள்ளை உபயோகப்படுத்தணும் ரிஷினாம் ஷபலை ஸ்திலைகி ரிஷிகளுக்கு பூஜை பண்ணுற பொழுதும் ரிஷிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுற பொழுதும் மஞ்சளும் சகப்புமாக கலந்த எள்ளை உபயோகப்படுத்தணும் அதற்கு ஷபலாகா ரிஷி பஞ்சமின்னு விரதத்தில் நிறைய நைவேத்தியங்கள் பண்ணணும் அந்த நெவேத்தியங்கள் பண்ணுற பொழுது அதில் எந்த எள்ளை சேர்த்துக்கிறதுன்னா இந்த செகப்பு எள்ளை சேர்த்துக்கணும் அது ரிஷிகளுக்கு ரொம்ப திருப்தியை ஏற்படுத்துறது கிருஷ்ண பித்ருநான்சா பிதற்களுக்கு ரொம்ப முக்கியம் கருப்பெள்ளு பிதகர்மாக்கள்ல பார்த்தோமானால் எள்ளு இல்லாமல் எந்த பிதகர்மாவும் கிடையாது அந்த அளவுக்கு முக்கியம் பிதகர்மாக்கள்லே எள் நராணாம் சாலி தண்டுலை மனுஷ கர்மாக்கள்னு வர்ற பொழுதும் அதில் பச்சரிசியை உபயோகப்படுத்தணும் அதற்கு சாலி தண்டுலம்னு பேர் அப்படி பச்சரிசியை மனுஷ கர்மாக்கள்லே உபயோகப்படுத்தணும் மனுஷ கர்மான்னு நாம் அதை அபர காரியங்கள்லாம் பார்க்கலாம் அபரகாரியங்களில் பச்சை அரிசியை வச்சுட்டு நிறையா வரும் அப்படி மனுஷ அதான் நான் நமஸ்காரம் பண்ணுற பொழுது ஆசீர்வாதம் அக்ஷதையை போடுறோம் இதெல்லாம் மனுஷ கர்மான பேர் அப்படி அக்ஷதைய அரிசியை உபயோகப்படுத்தணும்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதிலே ஸ்ராத்தம்னு வர்ற பொழுது மூன்று எல்லையும் உபயோகப்படுத்தணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது கருப்பெல்லும் உபயோகப்படுத்தணும் செகப்பெல்லும் உபயோகப்படுத்தணும் வெள்ளெல்லும் உபயோகப்படுத்தணும் ஆனால் பித்திரு பூஜைன்னு வர்ற பொழுது ஸ்ராத்தங்களில் ஹோம ஹோம சமயங்கள்லேயும் போன்ற பூஜைகள்லேயும் கருப்பெள்ள உபயோகப்படுத்தணும் அந்த கருப்பெல்லும் என்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னா அட்டவியாம் ஏ சமுன்னாக அகிருஷ்டபலிதாஸ்ததா தேவை ஸ்ராத்தே பவித்ராஸ்து திலாஸ்தேன திலாயிதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது சாகுபடி பண்ணுற பொழுது முதல்ல வயலை உழுது பிறகு ஜலம் பாய்ச்சி திரும்பவும் ஒரு தடவை உழுது அதற்கப்புறம் நடவு பண்ணுறது இப்படி தான் சாகுபடி பண்ணுற ஆனால் உழுது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே மானாவாரியாக கிடக்கிற இடங்களில் வளர்ந்த எள்ளு செடியிலிருந்து வந்த எள்ளு ஸ்ராத்திலே ரொம்ப பவித்திரம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது உழு உழப்படாத பூமியிலிருந்த எள்ளு அந்த எள்ளு கிடச்சதுன்னா அந்த கருப்பு எள்ளு ஸ்ராத்திற்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிச்சுருக்கு அந்த எல்லையும் சாதத்தத்தில் நாம் பண்ணுற பொழுதும் எப்படி உபயோ எப்படி எடுத்து உபயோகப்படுத்தணுங்கிறத கூட தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது தேவ காரியங்களில் நாம் ஹோமம் பண்ணுற பொழுதும் எல்லை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மிருகி முத்ரேன மிருகி முத்ரானு நடுவிரல் மோதரவிரல் கட்டவிரல் இந்த மூன்று விரலும் சேர்ந்து எடுத்து ஹோமம் வரணும் அதுதான் அளவு தில ஹோமத்துக்கு இந்த மூன்று விரல்களும் சேர்ந்து எடுத்துக்கணும் அதற்கு மிருகி முத்ரான்னு பேர் அப்படி எடுத்து தேவக்காரியங்களில் எல்லை உபயோகப்படுத்தணும் ரிஷி காரியங்களில் அஞ்சு விரலும் சேர்ந்து எடுத்து உபயோகப்படுத்தணும் அதுதான் நம்முடைய ரிஷிகள் சொன்ன கர்மாக்கள்லாம் அஞ்சு விரலும் வரும் போஜனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு போஜன நியமங்கள் சொல்கிற பொழுது கையிலேருந்து அன்னத்தை எடுத்து சாப்பிட்ற பொழுது அஞ்சு விரலும் சேர்ந்து எடுத்து அஞ்சு விரலும் வாயுக்குள்ளே போயிட்டு வரணும் அது ரொம்ப ஆரோக்கியம் அஞ்சு விரல்னாலேயும் அன்னத்தை எடுத்து அப்படி வாயில் வச்சுன்னு சாப்பிட்டால் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறது உடம்புல எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிறது இந்த வைத்திய முறையில் பார்க்கிற பொழுது கூட விரல்களுடைய நுனியில் குளுக்கோஸ் இருக்குதுன்னு வைத்தியர்களெலாம் சொல்கிறார் அது என்ன குளுக்கோஸ்ன்னா நமக்கு இன்சுலின் வயத்தில் இன்சுலின் சரியானபடி சுரக்கிறதுக்கு இந்த அஞ்சு விரலும் ரொம்ப தேவை இன்சுலின் சரியானபடி சுரக்கும் அண்ணா பசி இருக்கிற பொழுது நன்னா சாதத்தை பசைஞ்சு அஞ்சு விரல்களும் சேர்ந்து வாய்க்குள்ளே போகிற மாதிரி அந்த அன்னத்தை எடுத்து சாப்பிட்டால் அந்த குளுக்கோஸே போகும் தனியாக நமக்கு சுகருக்குன்னு மருந்து சாப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு வைத்தியர்கள் சொல்கிறார் அதனால தான் குழந்தையை பார்த்தால் தெரியும் கை குழந்தைகள்லாம் விரல் போட்டுக்கிறத பார்க்கலாம் ஏன் விரல் போட்டுக்கிறது அப்படின்னா விரலினுடைய நுனியில் குளுக்கோஸ் இருக்குது அதனால தான் குழந்தைகள் விரல் சூப்பரை பார்க்குறோம் அப்படி அஞ்சு விரல்களையும் சேர்ந்து எடுத்து வாயில் அன்னத்தை வச்சு சாப்பிடணும்னு நியமம் கட்டுப்பாடு சொல்லியிருக்கு அப்படி நன்னா பிசைஞ்சு அன்னத்தை நொருங்க பிசைஞ்சி சாப்பிடணும் சாப்பிட்ற பொழுது அப்படி அஞ்சு விரலும் வாய்க்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி சாப்பிடணும் சாப்பிட்டால் சுகரே வராது அது மாதிரி அஞ்சு விரலும் சேர்ந்து இருக்கிறா போல் எள் எடுத்துக்கணும் ரிஷிகாரியங்கள் ரிஷிகர்மாக்கல்லை பித்திருக்கர்மாக்கல் எப்படின்னா கட்டை விரல்னால் மாத்திரம் எடுத்துக்கணும் திலத்தை கட்ட விரலை ஈரம் பண்ணிட்டு அந்த எல்ல தொட்டால் கையில் ஒட்டிக்கும் அப்படி எள்ளை எடுத்து பூஜை பண்ணணும் ஆள்காட்டு விரல்னாலேயோ பாக்கி விரல்கள்னாலேயோ எள்ள எடுத்து பித்திருக்கர்மாக்கல்லே உபயோகப்படுத்தப்படாது பாக்கி விரல்கள்னாலே எள்ளு எடுத்து உபயோகப்படுத்தினால் பித்திருக்கள் ஓடி போயிடுறான்னு தர்மசாஸ்திரம்னு சொல்கிறது ஆகையினாலே கட்ட விரல்னால் மாத்திரம்தான் எள்ளு எடுத்து உபயோகப்படுத்தணும் பூஜை பண்ணுற பொழுதும் அவாகனம் பண்ணுற பொழுதும் கட்டை ஈரம் பண்ணிட்டு எள் எடுத்துக்கணும் அப்படின்னு நியமம் அப்படி எடுத்து பூஜை பண்ணணும் பிதிருக்கர்மாக்கல்லே அந்த தீர்த்த தீர்த்த பூஜையிலிருந்து ஆரம்பமாகும் பித்கர்மாக்கல்லே எள் அங்கே ஸ்லோகம் கூட சொல்கிறது அர்க்கல எள்ளு போடுற பொழுது திலோசிசோமதைவத்திய கோசவே தேவநிர்மித பிரத்னவத் பிரத்தஸ்வதேகி அப்படின்னு போடுறது ரொம்ப முக்கியமான மந்திரம் இது ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கு என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்